அவர் திரு குருமூர்த்தியுடைய திருவுடிகளை வனமடிமைகளால் வணங்கி வந்திருக்கின்ற பெரியோர்கள் சான்றோர்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி நம்முடைய மனோகன் அவர்களுக்கு வணக்கம் கூறி இப்பொழுது இந்த அமைப்பை தொடங்கும் நம்முடைய அருமையான இறைவணக்கப் பாடலை அன்பிற்குரிய கலைமணி மிக அழகாக தன்னுடைய உரிய பாணியலை மிகு அருமையாக இருந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் நம்முடைய வணக்கத்தை என்ந்தியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தார் போல் தொடக்கத்தில் பொழுது நம்முடைய அன்பிற்குரிய ஐயா அவர்கள் திருநாவுக்கரசர் எது சொன்னார் அவள் திருநாவுக்கரசர் திருத்தொண்டின் உரைப்பாளியை வெந்தவிரதம் திருப்பேரது அப்போ சொல்லுகிறார் திருத்தொண்டின் உரைப்பாளி வெந்தவிரதம் திருப்பேரூர் அதனால அவருடைய பெயர் எப்படி எப்படி ஏயா ஏயா திருநாகரத்து பெயர் வச்சிருக்கேன்னு சொன்ன என்னையா அப்படி வேணுமா சாதாரண ஆளா கட்டிங்க திருத்தொண்டின் உரைப்பாளியே வெண்டவிரதம் திருப்பேரோ வேறொரு பேர் இந்த வேறொரு பேர் என்று சொன்னதே அவருக்கு அப்படியே அழற்றிருக்கு அப்போ அப்படிப்பட்ட அருமையான திருத்தொண்டின் உரைப்பால் வென்றவருடைய வென்றவருக்கும் எனக்கு எங்கையோ இருக்கிறோம் ஆனால் அவருடைய அன்பினால் சொன்னார்கள் என்றாலும் அது அவருடைய அன்பின் மிகுதியை காட்டியதை தவிர அதற்கு இந்த பிறவியல்ல ஏழு பிறவியிருந்தா அது ஒரு கால் அப்படிலாம் வரலாமோ என்னமோ தெய்வம் அப்படி நமக்கு சித்திக்க வேணும் என்று அவர்களுக்கு வணக்கம் கூறி அடுத்த அவர்கள் பூங்காவானவர்களே வழக்கம் போல் அதனுடைய அந்த அன்பின் மிகுதியினாலே பலவற்றையெல்லாம் பொன்னு சொன்னார்கள் எங்க அவற்றையெல்லாம் அடியனுக்கு அல்ல பெருமானுடைய திருவர்களுக்கு என்று நான் நினைத்து விட்டு அவர்களுக்கு என்னுடைய வழக்கை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கிற பெருமக்களுக்கெல்லாம் மீண்டும் வணக்கம் கூறி இப்பொழுது இது செய்வோம் கொஞ்சம் அந்த ஒலி கடினமா இருக்கா எப்பொழுது நாம் திருநாளை போவார் என்ற வரலாற்றுக்கு வந்திருக்கிறோம் இது நம்ம இருக்கை கீழே என்ன சொன்னா எல்லாம் கொஞ்சம் முன்னே வந்துருங்கன்னு சொல்லலாம் இது எல்லாம் சேரா இருக்கு அதனால வந்து எல்லாம் தூக்கிட்டு வரணும் அதனால வேகண்டாம் பார்ப்போம் கொஞ்சம் நேரம் அதன அதெல்லாம் திருநாளை போவாருடைய வரலாற்று இது எல்லாரும் தெரியும் நம்முடைய இதுலயே பெரிய பிராணத்திலேயே திருநாளை போவார் காரைக்காலமையார் சுந்தரர் அப்பர் திரியான சம்பந்தர் இது ஏறத்தாழ இந்த ஐவருடைய வரலாறு ஏறத்தாழ எல்லாருக்குமே தெரியலாம் என்ன வேணும் அதுலயும் கூட ஞான சம்பந்தர் நாவக்கரச சுந்தர வரலாறு காரைக்காலமையார் தெரிவதை விட கூட திருநாளை போவார் எல்லாரும் தெரியும் ஆனா திருநாளை போவார்னா தெரியாது நந்தனார் காரணம் இந்த வரலாறு சாதாரணமாக பட்டி தொட்டிகள் கூட அதிகமாக பேசப்படுகின்ற ஒன்று கோபாலிருஷ்ண பாரதியார் இந்த ராமநாதக்தனி என்று எழுதியவர் இந்த நந்தனார் கீர்த்தனி எழுதினார் அதை வைத்துக் அந்த காலத்தில் பேசியவர்கள் நம்ம வாரியார் சுவாமியில்தான் அதை பத்தி எடுத்து மேடையில கொண்டு வந்தவர் கீர்த்தனை எல்லாம் என்ன பாடம் தெரியுமா பாட தெரிந்தவர்கள் தான் கீர்த்தனை கொண்டாந்து மேற்கோள் காட்ட முடியும் அதுல அவரு கூட பெரும்பாலும் இந்த நந்தனார் பேசிய அளவுக்கு காரைக்காலமியார் பேசிய அளவுக்கு மற்றவர்கள் பேசியிருக்க மாட்டாங்க அந்த அளவில் அவர் பெரும்பாலும் இந்த மாதிரி தான் பேசினார் ஆகவே திருநாளை போவார் என்ற பெயரில் நமக்கு தெரியாவிட்டாலும் நந்தனார் என்ற பெயரில் அந்த வரலாறு எல்லோருக்கும் தெரியும் நான் வழக்கமாக சொல்வது போல ஜெயக்கிடார் வழியில் நின்று நாம் அவர் அறிவதுதான் கொஞ்சம் புதுமையை தவிர வரலாறு நமக்கு தெரிந்த ஒன்று தான் என்ற வகையிலே நாம் இப்பொழுது திருநாளை போவார் அதை போறோம் ஒரு அரைமொழி கொடுத்தார் திருத்தொண்ட தொகை பதினோரு பாடலுமே ஒரு தனி ஆராய்ச்சி செய்யலாம் ஒவ்வொரு அடியவரையும் ஊர் சொன்னவர்கள் அவங்க பெயர் மட்டுமே சொன்னது அடைமொழி வேறு வேறு அவர்கள் தொண்டை கூட்டி சொன்னது இப்படி பல்வேறு விதமாக அமைச்சிருக்கிறார் பெரியவர்களையும் அதுல நம்முடைய திருநாளை போவார் கொடுத்த அடைமொழி செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் செம்மையே என்ன செம்மையோ அதுக்கடாளுடைய போவார்க்கும் அடியேன் என்பது என்னன்னு கேட்டா அவருக்கு இந்த நாளை போவாருங்கிற பெயர் வந்தது எதனால கேட்டா அது ஒரு நமக்கு தனி இவருடைய வரலாற்றுல மட்டும்தான் காணப்படுவது இப்ப நாம ஏதேன்னு ஒன்றை திருப்பி திருப்பி சொன்னோம் வச்சிருவாங்க அமைப்பு உண்டு சும்மா காபிங்கிற சொல்ல வச்சிருக்கேன் காஃபிங்குமே காஃபி வருது ரூ அப்படின்னு சொல்லுவாங்க அது போல கல்லூர்ல ஏதேனும் வந்து இப்ப ஒரு ஒரு சொல் அதிகமாக ஒரு ஆசிரியர் பழகினார்னு சொன்னா அந்த பெயரே கூட வச்சிருவான் வச்சு இதெல்லாம் இருக்கு அது போல அறுபத்தி ஒரு நாயனார் தாம் பேசிய பேச்சையே ஊர் மக்கள் பெயராளை போவாரிக்கு போகணுமாரு நாளைக்கு போலாம் நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன்னு சொல்லி இருக்காரு பெயரே நாளைக்கு அவர் சொன்ன சொல்லே இது மாதிரி ஒரு பெயராக வந்தது இங்கதான் இருக்கு வேற எங்கேயும் மற்ற அறுபத்தி மூன்று நாயன்மார்களே இது மாதிரி பெயர் வேற யாருக்காவது இருக்குதா ஊரார் சொன்ன பெயரே இவருடைய பெயராக அமைச்சிருக்கிறது எங்கேயாவது இருக்கா இல்ல நினைக்கிறேன் தென்னிலகண்டத்துக்கு இல்லையே என்னாத இயற்பகை அப்புறம் இளம்பளி இந்த இவர் எரிபத்தர் ஆனாயர் உருத்திர பசுபதியார் இங்கே அப்போதடிகளார் ஞானசிமந்தரசுந்தரவே இருக்குஅது அல்லாத அம்மா காரைக்காலம்மையார் இப்படி எல்லாம் நீங்க பார்க்கின்ற பொழுது கூடுமானவரை இந்த மாதிரி ஊரார் தம்மை அழைத்த பெயரே இவருக்குரிய பெயராக ஆனது இந்த அறுபத்தி மூணு ஒருவர் தான் அதுல செம்மையே திருநாளை போவேன் என்று சொன்னார் அது என்ன செம்மை என்றால் பெருமானை நான் ஐயா தில்லைக்கு நீங்க எப்ப போவீங்கன்னு சொன்னா நாளை போ நாளைக்கு போவேன் நாளை போ என்று சொல்லி ஆனால் உண்மையிலேயே அந்த நாளை எப்படி நாள் நாளை என்ற நாள் ஆனது தள்ளி போனாலும் கூட பிள்ளைக்கு போதல் என்பது தவறல ஆகவே அந்த சொன்ன சொல்லாக இருக்கிற பெருமானை காண சொல்லுவேன் என்று சொன்ன அந்த சொல்லி நின்றும் தவறாமல் சென்றமையினாலே செம்மையே திருநாளை போவார் என்று சொன்ன செம்மையே திருநாளை போவார் கொஞ்சம் நாள் வேணா கொஞ்சம் பின்னே பின்னே தள்ளிட்டே தவிர ஆனா அந்த காண்பேன் என்ற உறுதிப்பாட்டில கொஞ்சமும் தவறல ஆதரவு செம்மை அப்படி கூட நினைக்கிறேன் சாதாரண பொருளாகவும் கருதலாம் இனி செம்மையே திருநாளை போவார் என்று சொன்ன அவருக்கென்று ஒரு தனித்தமைப்பில் இருந்தது என்ன அறிவறுப்பு நாம் பெருமானை உள் சென்று வழிபடக்கூடாது ஏன் நம்முடைய மரபு அதற்கு பொருத்தமில்லை என்று அவருக்கு அவரே நினைத்துக் கொண்டிருந்தார் தென்னிலகண்ட யாழ்ப்பாணம் நினைச்சிருந்தாந்திரத்தில் வந்து அறியன் தாங்கள் சொல்லுகின்ற இசையை யாழில் இட்டு வாசிக்க எனக்கு அனுமதிக்கணும்னு சொல்லி கூடவே வந்தாரு அது மனைவியோடு கூட அப்படி மனைவியோடு கூட வந்தவர் தாழ்த்தப்பட்ட மரபினர் தாழ்த்தப்பட்ட மரபினார் பானனார் ஆனால் திருநீலக்கர் கோயிலை திருநீலக்கர் வீட்டுல புதை இந்த இவங்களுக்கு இடம் கொடுங்க சொன்ன உடனே அவர் அந்த யாகம் வளர்க்கிற இடத்திலே கொண்டு போயிருக்க அந்த யாகத்தில் இருக்கிற தீயானது வளஞ்சொழி செழிந்தது என்றெல்லாம் பாடுறாங்க ஆகவே ஏழாம் நூற்றாண்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தாழ்த்தப்பட்டவராயிருந்தாலும் திருநிலகண்டி ஆழ்ப்பான விதிவிலக்காக தான் இருந்திருக்கார் போய் பழகிடையே அறியாறுக்காக ஒன்னும் இல்லை அப்படி இருக்கும்போது இவர் மட்டும் இருக்கார் அப்ப தமக்கு தாமே கருதி இருக்கிறார் கேட்டா நாம் தாழ்த்தப்பட்ட மரபு நாம் போய் திருக்கோயில உள்ளே சென்று வணங்குவது தவறு ஆனாலும் போய் பார்க்க இருக்கு ஆசையோ பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய நிலை மரபோ கொஞ்சம் அதற்கு மரபுக்கு அதன் பிறகுதான் பெருமான் உணர்ந்து தில்லைவாடந்த வேள்வித்தியை வளர்த்து அதனிடையே அவரை அழைத்துவா என்று சொல்ல அப்படி சொன்னார் அருவருப்பை நீக்கித்தான் போக வேண்டும் என்பதில் செம்மே அந்த உறுதிப்பாடு தாழ்த்தப்பட்டவர் என்ற ஒரு நிலையில் இருந்து மாறினால் அன்றி உச்செல்லுதல் கூடாது என்று கொள்கையில கொள்கை பிடிப்பில் செம்மையாக நின்றவர் திருநாளை போல ஒரு கால் காந்திரிகளே இருந்து என்னுடன் வாரும் நீர் என்று அழைத்து போயிருந்தா கூட இல்லை அடியேன் நீங்க போங்க சொல்லியிருப்பார் அவர் தமக்கு தாமே இயற்பெயர் போய் இந்த மாதிரி இடையிலே வந்த காரண பெயரே பெயராக வாழ்ந்த பெரியவராக நமக்கு திருநாளை போவார் காட்சியளிக்கிறார் என்ற நினைப்பை மட்டும் முதலில் சொல்லிவிட்டு இனி நாம் உள்ளே சொல்வோம் இவர் எங்கே இருக்கிறார் பகர்ந்து உலகு சீர் போற்றும் பழைய வளம் பதியாகும் இவருடைய ஊரானது ரொம்ப பழங்காலத்து ஊர் சின்ன ஊரான பழம்பதியாக இருக்கிற ஊரான அந்த ஊர் திகழ்ந்த புனல் கொள்ளிடம் பொன் செழு மணிகள் திரைக்கரத்தால் முகந்து தர இரு மருங்கும் முளரி மலர் கையேற்கும் பெரும்பாலும் காவிரி ஆறு வர்ணிக்கப்பட்ட அளவுக்கு தமிழகத்தில் இருக்கிற நதிகள் வேறு எதுவும் புகழப்படலா தமிழ் இலக்கியங்களில் காவிரி என்று ஒருத்தர் தமிழ் இலக்கியங்களில் காவிரி என்று எடுத்துனா அருமையா ரெண்டு பீகச்செரி வாங்கலாம் ரெண்டு பீகச்செரிக்கலையே என்னவென்ற காவிரி நிதி பாராட்டப்பட்டவாறு மற்ற எந்த நதியும் பாராட்டப்பட்ட வைகை மணிவாசகர் வரலாற்றினாலே நால்வர் பெருமக்கள் வழிபட்ட அந்த திருப்பதி கேட்டா காவிரியை மையமா வைத்து தென்கரை தலங்கள் வரகரை தலங்கள் என்று இப்படித்தான் வைத்தே வழிபாடு செய்திருக்கிறார் அப்ப காவிரி பேராற்ற பெரிய பிராணத்துல தெரியல வந்து இருக்கு ஏன்னா தெற்கே இப்படி வெடிபட்டார் அது வடக்கை வெடிபட்டார் என்றெல்லாம் சொல்லுங்க அதே போல சிலப்பதிகாரத்தில் காவிரி அதே போல பட்டனப்பால வான்பைப்பெனும் தான் பொய்யா மலைத்தலை கடற்காவிரி என்று முழங்குது அதனால தமிழகத்தை தமிழ் இலக்கியங்களில் காவிரி என்று எடுத்துகிட்டு என்னன்னா ஆருமையாக போட்டோம் என்று எங்கெங்கெல்லாம் சொல்லப்படுகிறது சொல்லலாம் அந்த போன்று அந்த காவிரி நதிக்கு இருந்த சிறப்பு வேறு எந்த நதிக்கும் இல்லை அடுத்து சொன்னால் வையை சொல்லலாம் போற போக்களை பாரதியார் விழாவிலையும் பேச மாட்டான் ஏன் பேசுனா நடுக்கடுத்து செத்துடுவான் காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருளின்னு பண்ண தமிழ் கண்ட வைகைன்னு பண்ண எந்த தமிழ் கண்டது சங்க தமிழ் கண்டதா ஞானசம்மந்திர தமிழ் கண்டது ஏன் தமிழர்களுக்கும் ஞானசமுந்தருக்கும் அந்த வருகின்ற அந்த இதுல போராட்டத்தில் மூன்றாவதாக நிறைவாக ஐயா உங்கள் ஏட்டையும் எழுதி வையாத்துல விடுறது என்னுடைய கருத்தையும் எழுதி விடுறது எது எழுத்து வருகிறதோ எது எதிர்த்து வருகிறதோ அது வைத்துக் கொள்ளும்னு யார் சொன்னது அவங்களே சொன்னது தமிழர் ஞானசமுந்தர் வாயத்தெடுக்கல வாயத்தெருக்கல அடுத்தது அடுத்தது அடுத்தது அப்படியே போயிட்ட அந்த மூன்றாவதிலும் தோற்றால் என்ன செய்வதுமிகு அமைச்சர் தான் கேட்டார் அவங்க கோபம் யார் எதிரியோ ஞானசம்பந்த கேட்கல இந்த ஆள் அமைச்சர் கேட்கிறான்னு சொல்லி கழுவ ஏறிக்க கோவத்தான் கழுவல ஏறேங்கிறது அதுவும் சமந்ததுதான் மூன்றாவதிலும் சிறப்பம் என்றால் கழிவு ஏறுறையா சரி அடுத்தது மூன்றாவது அந்த தமிழ்கண்ட ஞான சம்பந்தர் தமிழ்கண்ட வைகை பொருளிதி என்று போற போக்கில் அந்த கவிஞருடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருந்தது தெரியல ஆனால் போற போக்கில காவேரி தென்பன்னை பாலாறு தமிழ் கண்டதொரு வைகை பொருளை நதி என்று பேசினார் அப்படி ஒரு சொல்ல சமயம் கலந்து சொல்ல பிறந்து பாரதியார் பாட்டே போட்டுதன்னி பிறந்துட்ட இருக்கு பிறந்தா போச்சு நானும் பாரதியார் விழாவில் எத்தனையோ பேர் பேசுறத பார்க்கறோம் இந்த வரி வராதே வராது தமிழ் கண்டதோர் வைகை பொருள் நதி ஒராளும் விடுதலை விடுதலை விடுதலை பறையிற்கு இந்நே புறையிற்கும் விடுதலை அதால் தான் சொன்னது யாரும் இல்லைன்னு சொல்ல அது இதையும் சொன்ன கூடாதம் கலந்தது கலந்தது போச்சு ஆகவே தமிழ் கண்ட வைகை பொருள் என்று சொல்வது வைகை தமிழ் கண்டது என்று சொல்வது அப்படி மதுரை வருகின்ற பொழுது வையை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் காவிரியை பற்றி நிரம்பு வருகிறது ஆனால் இன்னைக்கு என்ன இன்னைக்கு வரலாற்றில் காவிரி நின்றும் பிரிந்த கொள்ளிடத்தை பற்றி பேசுகிறார் அதுக்காக தான் இவ்வளவு சொன்னேன் கொள்ளிடம் அது ஏன் கொள்ளிடம் என்று தெரிவித்தார் அமைப்பில என்னென்ன செய்து கொள்ள முடியுமோ அதெல்லாம் செய்தார் ஏன்னா நிறைய தண்ணீர் அதை பாட்டு குடகு மலையில வருமானால் அது காவிரி பெருக்கெடுத்து விடுது காவிரி பெருக்கெடுத்து விட்டால் இருபக்கம் இருக்கிற நகரம் அணிந்து விடும் அதனால அந்த வருகிற தண்ணீரை அங்கு அதில் செல்வது போக எஞ்சியது மிகுதியாக இருக்கின்ற கொள்ளிடம் கொள்ளிடம் அப்படிங்களா அது எங்கேயே பிரிந்தது நம்ம திருச்சியில தான் அது அதுக்கு அந்த இடம் முக்கம்பு கட்ட பிரியுது அதுக்கு முன்னே பெரிய நீண்ட நெடிய பேராறு தான் அங்கே தான் பிரிந்து கொள்ளிடம் என்று பிரிந்து இப்போ நம்ம லோயரணி கட் கீழே கீழனை மேலனையெல்லாம் சொல்றாங்களே அந்த கீழனை மேலனை வழியாக வந்து அப்படி ஒரு பக்கமாக போகுது அந்த கொள்ளிடத்தின் கரையில் இருப்பது இது என்று வருது இப்ப நாளை போவார் தோண்டியதுனால கொள்ளிடத்துக்கு மதிப்பு இல்லைன்னா கொர்டத்து தனியா மதிப்பு இல்ல நம்ம காலில் சொன்னபோது கூட நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ ஏப்பா நீ மேடா பள்ளமா இருந்தா நீ நாடா இருந்தா என்ன காடா இருந்தா இருக்கினால் தான் உனக்கு மதிப்பு என்று சொன்னார் அதுபோல இங்கேயும் அது காவிரியா இருந்தா என்ன கொர்டம் இருந்தாண்ண வைகையா இருந்தா என்ன அந்த கரையில் இருக்கின்ற மக்களின் மதிப்பினால் இந்த ஆற்றுக்கு மதிப்பு ஆதலால் கொள்ளிடம் ரொம்ப அருமையா போடப்படுகிறது எனவே பாரன் பாகர்ந்தூரகு தீர் போற்றும் பழைய வளம் பதியாகும் நம்முடைய திருநாளை போவார் அந்த தோன்றிய ஊர் பழமையான சின்ன கிராமம் அது என்ன எங்கே இருக்கிறது திகழ்ந்த புனல் கொள்ளிடம் பொன் செடுமணிகள் தீரை கரத்தால் முகந்து தர இரு மறுங்கும் மூலரிமலர் கையேற்கும் அருமையான அந்த காத்த புலவர்கள் எல்லாம் வறுமையினுடைய உச்சியில நின்று இனி அடுத்த வேலைக்கு உணவில என்றும் ஏறத்தால அடுப்பங்கரைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு ஆம்பி பூப்ப தேம்பு பசி உழவா அடுப்பங்கரில் ஆம்பல் செடி மற்ற செடியெல்லாம் அந்த பாட்டுக்கு முளைச்சு கிடக்குதான் ஏன்னா அங்க போய் உல என்ன இருக்குது இருந்தாலும் போகுது அடுப்பங்கரைக்கு போறதுக்கே எல்லாம் இடம் இல்லை அப்படி இல்லி தோர்ந்த பொல்லா பருமுலை இதை விட ஒரு வறுமையை காலத்து அருப்பங்கரையில ஆம்பல் பூக்குறதும் பெண்கள் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கிற மார்புல அந்த தொலை இருக்கும் அதன்படியாதான் பால் வரும் அந்த தொலையே தூர்ந்து போச்சான் ஏன்னா பால் இருந்து குழந்தைன்னு குடிச்சாதான சிவசிவு பாலும் இல்லை குழந்தை குடிக்கவும் இல்லை எனவே அந்த அந்த பால் வருகிற அந்த தொலையே அடைபட்டு போச்சான் இல்லி தூர்ந்த பொல்லா வரும் முளை என்றெல்லாம் பண்ணாம் பாவம் அவ்வளவு வறுமைய கொடுப்பு கோட்டிலிருந்தும் மொழியை வளர்த்தார்கள் தெய்வத்தால் தாழ்வந்தொழி உயிர் வாழாமையுமாம் என்று மானத்துக்கு விளக்கம் எழுதினாரில் இருந்த அமைப்பு தான் அதெல்லாம் இப்போ பறிக்க நாதிகிடையாது பொன்னானூறு ஆகனா அதெல்லாம் சும்மா அதெல்லாம் அழகான தமிழ் நல்ல மிகச்சிறந்த பண்பாட்டு தமிழ் வளமையான தமிழ் படிச்சுட்டா போச்சு இல்லை பண்பாடும் இல்லாமல் அழகான தமிழும் இல்லாமல் இருக்கிற வந்துச்சு நின்றுச்சு அதுதான் இப்போ கொட்டாங்கூச்சி இந்த தமிழ் தான் இப்பொழுது இருக்கு இப்படி வருகிறோம் எனவே இப்போ இந்த கொள்ளமானது என்ன செய்யுதுன்னு கேட்டால் அந்த புலவர்களுக்கு எப்படி அந்த புரவலர்கள் ரெண்டு கையிலையும் வாரிவாரி கொடுப்பார்களோ அது போல இந்த கொள்ளிடம் என்ன செய்ன் கையில் இருக்கிற மணிகளை அப்படியே ரெண்டு பக்கமும் வாரி விசிறுதான் இரண்டு பக்கம் இருக்கிற தாமரைகள் நம்முடைய கையினால ஏந்தி அப்படியே வாங்குதான் அப்போ கொள்ளிடத்தில் இரண்டு கரையில் இருக்கிற தாமரை பார்த்தீங்கன்னு அது பாட்டு உள்ளே நல்ல சிவந்த மலர்கள் அதுல வெண்மையான அந்த முத்துக்கள் பவளங்கள் இதெல்லாம் இருக்குமா ஒவ்வொரு தாமரையும் இப்படி தாங்கிட்டு இருக்குமா அதை யாரும் போய் எடுத்து எடுத்து வைக்க மாட்டாங்க பாக்கெட்ல ஏன் அப்படின்னு கேட்டா அவங்கவுங்க வீட்டுலேயும் செல்லும் இருக்குது வருகிற தண்ணின இரண்டு வந்து அந்த வாரி அரைக்குமானால் அதை தாமரை மலர் தாங்கி இருக்குமானால் நம்ம போல இருக்கிற ஆள் பாக்கெட்ல போட்டுக்கலாமா சிவசிவ அரசியல் சொத்தல் அரசு சொத்து ஆகே அது பாட்டு தாமரை அப்படி ஏந்தி நிற்கமாம் அப்படிப்பட்டது ஐயா கொள்ளடக்கரையில் இருக்கு நீங்க இது மாதிரி தாமரை எல்லாம் கையேந்தி அந்த முத்துக்களை பெற்று ஊரு பேர் சொல்லலையே இந்த பொறுத்திருந்து நான்காவது வரியில் சொல்ற என்ன ஆகன்பானை நீ நட்டு மேற்கா நாட்டு ஆதனூ இதெல்லாம் ஒரு உத்தி எடுத்தவுடனே அந்த ஆதனூர் சொல்லாமே கொள்ள இதோ கொள்ளிடக்கரை நீரலை அடைக்கிறோம் அடா ராடா அந்த நீர்பெருக்கு எவ்வளோ அழகாக வருகிறது நடந்தாய் வாழி காவேரி என்று பாடினாரே நடந்தாய் வாழி கொள்ளிடமே என்று பாடும் அப்படியெல்லாம் வருகின்ற பொழுது இதோ பொண்ணும் மணி அப்படி கொழித்து வருகிறது இரண்டு பக்கம் எப்படி இருக்குது தாமரை பூத்த வயல்கள் அந்த தாமரையும் வளர்ந்திருக்கின்றன இந்த கல்லூன் வருகின்ற பொழுது தன்னுடைய மணிகளை இரண்டு பக்கம் அந்த அலைகள் அலைகளாகிய கையினால் அப்படியே ரெண்டு பக்கமும் கொடுத்து வாங்கிக்கடா ராஜா வாங்கிக்கப்பா வாங்கிக்கப்பா வாங்கிக்க ஏன் பொறநானூர் படித்த கொள்ளிடம் செல்வத்து பயனையே ஈதல் தீப்பே மணினும் தப்புன பலவி என்றாங்க செல்வம் இருப்பதனுடைய பயனே பிரத்தியார் கொடுக்கத்தான் நான் செல்வத்து பயனே ஈதல் இந்த பொறநானூற்று வரியை அந்த கொள்ளிடம் படிச்சிருந்ததுனால நம்ம கிட்ட இருக்கிற மணிகளெல்லாம் யாருக்கு இரண்டு பக்கமும் இருக்கிற தாமரை கொடுத்துட்டு போட்டு இப்படி எல்லாம் பலமுடைய ஊர் எது சுவாமி அதுதான் ஆதனூர் சின்ன கிராமம் வைத்தவரம் கோயிலிருந்து கொஞ்சம் உள்ளடங்கி போகணும் போனா ஒரு அஞ்சாறு மைல் போனா சின்ன ஊர் ஆதனும் அந்த ஆதனூர் என்று நீற்றாளர் பேரொளி நெருங்கும் அப்பதியில் நீரை கரும்பின் சாற்றலைவன் குலை வயலில் தகட்டு வரா பகட்டேர் ஆற்றல் அவன் கொடுக்கடித்த போய் அசைந்தேரி சேற்றளவன் கருவுயிர்க்க முருவுயர்க்கும் செழுங்கமலம் அருமையான வர்ணனை அங்கே இருக்கிற நண்டுகளெல்லாம் பெண் நண்டு கரும்பு உதிர்ந்து இருக்குதான் கரும்பு முட்டையிட வேண்டிய நேரமாக அப்படி இருக்குது எங்கடா போய் முட்டையிடுறது கொஞ்சம் எல்லாேருக்கும் பார்வை இல்லாத இடத்துல முட்டையிடணும்னு பார்த்துட்டு பார்த்தா தண்ணி அப்படியே வயலில் இருக்க தண்ணி நல்லா நிறைய இருக்குது மடையில் வாழைப்பாய மாதிரி குடையும் பொய்கின்னு சொன்னாரே மடையில் வாழைப்பாயிற அளவுக்கு தண்ணி அப்படியே இருக்குது இந்த ஆனால் பெண் நண்டுக்கு கருவுயிருக்கிற நேரம் பார்த்து தான் நல்ல வேலை அந்த வயலில் அன்னைக்கு இங்கே எடுத்து இடைவெளி இந்த நாலு மூணறிவு இருக்கிற இளைஞனங்கள் கூட கருவுயிர்க்கின்ற பொழுது மறைவாக இருந்தால் தேவலாமி என்று கருதிட்டு அதற்கு வேற்று வழி இல்லை எனவே இந்த உழுகின்ற பொழுது அந்த கலப்பை உழுகும் போது அந்த கீறிட்டு அடியில போவதில்லை அப்படி அது மேல அகல உடுவதும் ஆழம் உடுவதுன்னு அதெல்லாம் அப்படி படிச்சவங்க அதனால ஆழமா அப்படி விடும்போது அந்த கீழே அப்படி அதை போற அந்த அந்த மறைவளத்துல ஒரு கருவு உடனே அந்த கருவு உயிர்த்தது என்ன இருந்தாலும் உள்ளிருக்கிற ரத்தம் சீல் எல்லாம் கலந்து தானே வருது நாட்டு அடிக்குதான் பக்கத்தில் இருந்த அருமையான வயலில் இருக்கிற தாமரை நல்ல மொட்டை அறந்தது பக்குன்னு மலர்ந்து அந்த அந்த தீய நாற்றத்தை போக்கி நர்ணாற்றத்தை உண்டாகும் எங்க தான் போச்சுவோ கற்பனை அதனால் ஒரு பக்கம் அந்த பெண்ணன்று கருவுய்தல் பண்பாட்டை காட்டுகிறது இன்னொன்று அருகில் இருந்த தாமரை அந்த தீமையை போக்கிய நன்மையை தருவது சுகாதாரம் நாட்டுல துர்நாட்டம் வரக்கூடாது இயற்கை தான் கொட்டி இருக்கு சொல்லிருக்கிறேன் எல்லா பேரலக்கியங்களிலும் எந்த அந்த பாட்டுடைய தலைவன் தோன்றினானோ அந்த நாட்டு வளம் நகர் வளம் மட்டுமே இருக்கின்றன நம்முடைய பெரிய புராணம் ஒன்றில் தான் சோழ வளம் பாண்டி வளம் தொண்டை வளம் நடுநாட்டு வளம் எல்லா ஏ பாலாடியவர்களை பற்றி பேசுகிறது எங்கிய நூல்களை படித்தால் எடுத்துக்கொண்ட ஜீவகனுடைய சிந்தாமணி படிச்சா அவன் தோன்றன அந்த நாட்டு தான் அவளைதான் ராமாயணம் படிச்சா அவன் அந்த இது அயோத்தி தான் சிலப்பதியாரம் படிச்சா காவிரி பண்றான் ஆனா அவன் கொஞ்சம் மாறுதல் ஏனென்றால் அந்த கதைப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சம் புரட்சி பண்ணார் இவர் இங்க இருப்பதனாலே மூன்று நாடும் கண்டமையினாலே இந்த நாட்டு தோன்றியதனால் பூம்புகார் வர்ணனையும் சென்று போய் வழக்குடைத்ததனால் பாண்டி நாட்டு வர்ணனையும் பின்னும் சென்று தன்னுடைய கொடுநிலை அடைந்ததனால் வஞ்ச நாட்டு வர்ணனையும் வந்தது அதுதான் மூன்று நாட்டு வர்ணனையுடையது கிளம்புங்களா அது போக மற்ற எஞ்சி இலக்கியங்கள் எல்லாம் என்னன்னா அந்த ஒரு நாட்டு தான் இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதான் ஒரு நாட்டு வர்ணதான் ஆனால் பெரிய புராணத்தில் தான் தமிழகத்தினுடைய எல்லா பகுதியினுடைய நாட்டு வள நகர்வளம் கொள்ளக்கரையும் காவிரி கரையும் இனி வையை கரையும் யான பல ஆறுகள் பல இடங்கள் நடுநாடு தொண்டை நாடு சேரநாடு சோழ நாடு என்று இப்படி எல்லா நாட்டு வளம் அறிவதற்குரிய பெரும் அந்த பொக்கிஷன் தான் பெரிய புராணம் ஒன்று ஒரு சொல் கூட மிகையானதில்லை உண்மை உண்மை வெறும் போட்சி இல்லை என்று சொன்னாரே உண்மை வெறும் போட்சி இல்லை உண்மை ஆகவே இப்போ கொள்ளத்தில் இப்படி எல்லாம் இருக்கான் இப்படியே ரெண்டு மூணு நாளில் இந்த பாட்டு வர்ணிக்கிறார் ஒரு பாட்டு விட்டுட்டு இன்னொன்று செய்கிறேன் ஏன்னா இப்படி போனேன் எப்போ போகிறது அதனால் போகும் இடம் வெகு தூரம் இல்லைன்னா போகும் இடம் ரொம்ப தூரமா இல்லை இருக்குது இப்போதுங்களா அதனால் நம்ம எல்லாத்தையும் இன்னொரு பாட்டு விட்டு இன்னொரு பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு பாளை வீரி மனம் கமழும் பைங்காய் குலை தேங்கின் தாளதிரி முட்டி தடங்காய்ந்த வாழை அருமையான பாட்டு இப்படி ஒரு இயற்கை வர்ணனை இருக்கிறதா என்று ஏறத்தாழ சங்கேலிங்களில் இருந்து நாம் கொண்டு வந்தால் இருக்குமோ இருந்தால் இரண்டாவது என்று கருதுமோ இன்ற நில் ஒருவன் ஒன்ற ஒருவன் ஒருவன் காண்கள் இந்த ஒருவன் என்று சொல்லுவோம் இப்போ இதோ நல்ல வயல் தண்ணிய நிரம்பிக்குற வயல் பக்கத்துல கரையில அருமையான தென்னை மரம் தளரா வளருதுங்க பாடுனார் தென்னை மரம் உயர்ந்திருக்கோம் அது தளரா வளருதுங்க இந்த கோணமான வளரலாமே நீரா வளர்ந்துருக்கான் தான் தந்த நீரை தலையாலே தாந்தருதா என்னைக்கோ சின்ன செடியா இருக்கும்போது மரது நட்ட போது தண்ணி ஊத்துனானே அதனால இன்னைக்கு தண்ணியா தரணும் எல்லாம் திருக்குறள் படிச்ச தென்னை வேண்டா கடப்பாடு மாறி மாற்றி என்ன ஆற்றும் பயந்தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலு பெருமையா தரும் இன்னொன்னு நல்ல முத்த காயா தேங்காய் பால் புளிய முத்த காயின் தரும் ஒரேடியா முத்தல் வேணாம் ஒரேடி அலசு வேணாம் நடுதா அப்படிதான் நடுக்காய் தரும் என்னைக்கோ தண்ணி ஊத்துனதை கொண்டு போய் வச்சிருந்து மறவாம செய்வாமி யாக இருக்கு பத்தியாப்பா தென்னை மரம் தென்னை மரமே செய்டா நீ ஆரவு படிச்சவ நன்றி இல்லாமல் இருந்தா போதுமா திருவள்ளுவர் ரொம்ப அருமையா அந்த இல்லத்தில் கட்டுக்கோப்பே தனி நிலை கட்டுக்கோப்பு வேற யார்கிட்ட நாலுதான் கிடையாது கிடையாது பாடிட்டு போனாங்க நல்லா அறிஞ்சாங்க அதில் ஆனாலும் இதுதான் இது கூட நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் சொல்லும் போது மதுரையில் அது மாதிரியே ஒரு தடவை நம்ம எண்ணிடுவோம் நீதி நூல்களில் திருக்குறளுக்கு இடம் யாரும் பிகச்செடி பண்ணி தொலைக்கலை தொலைக்கலை செய்யமாட்டேதி நூல்களில் திருக்குறளுக்கு இனிவை நாற்பது காரணம் முதுமொழி காஞ்சி அப்படி என்ன இருக்குது எட்டு நூல் ஆசாரப்போடு இந்த நூல்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணும் பழமொழி நானூறு இப்ப நன்றி எருதல் வச்சுக்கணும் இதுல திருக்குறள் மூடி பண்ணும் நாளில் யார் என்ன சொல்லுறது திரைமால் நூற்றி என்ன சொல்லுது பழமொழி நானூறு என்ன சொல்லுது எல்லாத்தையும் படிச்சுட்டு எங்கள் திருவள்ளுவர்னு வரணும் சிவ சிவ அப்பதான் வெயில் இரும எங்க தெரியும் நெல்லுக்கு போனா தெரியும் எஞ்சிய நூல்கள் அரம்ச ஒரே கருத்தை அவையெல்லாம் எவ்வாறு கூறுகின்றன எங்கள் திருவள்ளுவர் எவ்வாறு கூறுகிறா என்று பார்க்கும்போதுதான் ஒப்பீடு ஒப்பீடுங்கிறீங்களேப்பா மகானுபாவன்களா அருமையானது ஒப்பீடுங்கிறது ரொம்ப அருமையானது ஒப்பிட்டாதான் தெரியும் ஆனா ஒப்பிடுகின்ற பொழுது அது அது மாதிரி தொடங்குனா எவ்வளவு நாள் சார் ரொம்ப சங்கடம் நூத்தி மாதம் ஆகும் நூத்தி மாதம்னா எத்தனை வருஷம் ஆயிடுச்சு சிவ சிவா எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு பன்னெண்டாவும் பத்தாண்டு திட்டமா இதெல்லாம் வயசு